சோழ நாட்டு திருத்தலங்கள் நாற்பதுக்குள் அடுத்து உறையூர் என்னும் திவ்வதேசத்தை அனுபவிப்போம் ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலேயே திருச்சி பட்டணத்துக்குள் உறையூர் உள்ளது உறையூர் என்றும் கோழி என்றும் இத்தரத்த திருத்தலத்துக்குப் பெயர்கள் உண்டு திருமங்கையாழ்வாராலே பல்லாண்டு பாடப்பட்டது இந்த திவ்யக் கஷேத்திரம் கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்னமன்ன பாழியும் நான் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்றுழர் கையில் வெய்ய ஆழியொன்றேந்தியோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் இந்த திவ்வதேசத்தெம்பெருமான் பேரழகு வாய்ந்தவன் அழகிய மணவாளன் நாச்சியாரோடே கூட அழகியமனவாளன் எழுந்துருளியிருக்கும் திவ்வதேசம் உறையூர் கீழே ஸ்ரீரங்கத்தை விபீஷணன் ஸ்தாபித்தபோது தர்மவர்மா மன்னனைப் பற்றி கூறியிருந்தேன் தர்மவர்மா சோழமன்னன் அவனுடைய வம்சத்தில் பிறந்தவன் நந்தசோழன் அவன் உரையுரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் வெகுகாலம் புத்திரப் பேரில்லாமல் தவிக்க திருவரங்கநாதனை வேண்டினான் வைகுந்தத்தில் இருக்கும் எம்பெருமான் மகாலட்சுமியினிடத்தை செய்து தெரிவிக்க அவளே நந்தசோழனுக்குப் பெண்ணாக பிறந்தாள் அதாவது உறையூரில் ஓர் தாமரை ஓடையில் தாமரைப்பூவில் குழந்தையாக இருக்க வேட்டைக்கு வந்த நந்தசோழன் அந்த பெண் குழந்தையைக் கண்டெடுத்து கமல மலரிலிருந்தபடியால் கமலவல்லி என்று பெயரிட்ட அன்புடன் வளர்த்து வந்தான் பெண்ணும் வளர்ந்தாள் நாளொரு மேனியும் பொழுதுரு வண்ணமுமாக திருமாலையே நினைத்துக்கொண்டு வளர்ந்தாள் ஸ்ரீரங்கநாதன் ஓர் முறை குதிரையில் ஏறி வேட்டையாடுவதற்காக உறையூருக்கு அருகிலே வந்தபோது கமலவல்லனாச்சியாரைக் காண இருவரும் ஒருத்தொருக்கொருத்தரும் மையல் கொண்டார்கள் தன் பேரழகை பகவான் கமலவல்லினாச்சியாருக்கு காட்டி திரும்பத் திருவரங்கத்துக்கு எழுந்துள்ளான் அன்று முதல் பெருமானின் காதலிலே வயப்பட்டு போனாள் கமலவல்லி சில நாள் கழித்து திருவரங்கநாதன் நந்தசோழனுக்கு செய்தி அனுப்பி கமலவல்லியை திருவரங்கத்துக் கழைத்துக் கொண்டு வந்து நமக்கு மனம் முடித்து கொடுக்க வேணும் என்று ஆணையிட்டான் அதன்படிக்கே நந்தசோழன் கமலவல்லியை அழைத்துப் போய் பெரிய பெருமாறிடத்தில் சேர்த்தார் அதோட அவளும் அவனோடு கூடி நம் அனைவருக்கும் அருள் புரியத் தொடங்கினாள் நந்தசோழனுக்கோ வியப்பு ரங்கநாதனுக்கே மாமனாராகும் பெருமை நமக்கு கிட்டிவிட்டதே இந்தப் பெருமையோடே உறையூரில் பெரும் கோயிலை எழுப்பினான் கமலவல்லி நாச்சியாரைப் பிரதானமாகவும் கூடவே அழகிய மணவாளனோடும் பெருமான் நின்ற திருக்கோலத்திலும் தாயார் அமர்ந்த திருக்கோலத்திலும் வடக்கு முகமாக எழுந்துள்ள பண்ணி கோயிலை எழுப்பினான் இவ்வூர்தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் சூரிய புஷ்கரணி இவ்வூரை கோழியூர் என்று அழைக்கிறார்கள் திருமங்கையாழ்வாரும் கோழியும் கூடலும் என்றுதான் பாடியுள்ளார் சோழமன்னனின் அரண்மனையிலிருந்து ஓர் யானை இவ்வூரிலே வந்து அட்டகாசம் பண்ண இவ்வூர் கோழி ஒன்று அதை எதிர்த்து கண்ணைக் குத்தி விரட்டிவிட்டதாம் அதிலிருந்து கோழியூர் என்னும் பெயர் ஏற்பட்டது இன்றைக்கும் திருவரங்கநாதன் கமலவல்லிநாச்சியாரோடே சேர்த்தி திருக்கோலத்தை பங்குனி பிரம்மோத்சவத்தின் ஆறாம் திருநாள் கண்டருகிறார் ஸ்ரீரங்கநாதனுக்கு மூன்று தேவியரோடே சேர்த்தி உண்டு அதாவது ஒரே சிங்காதனத்தில் பெருமாளும் பிராட்டியும் எழுந்தொழு இருப்பார்கள் பங்குனி உத்தர தன்னு ஸ்ரீரங்கநாச்சியார் பிரதான மகிழ்ச்சியோடே சேர்த்தி பங்குனி பிரம்மோத்சவத்தில் ஆறாம் திருநாள் உறையூருக்கு நம்பெருமாள் எழுந்துள்ளுகிறார் அங்கே கமலவல்லிநாச்சியாரோடே சேர்த்தி ஸ்ரீராமநவமி அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே குலசேகரப்பெருமாளுடைய திருக்குமாரத்தியான சேரகுலவல்லிநாச்சியாரோடே சேர்த்தி இன்றைக்கும் பங்குனிப் பிரம்மோத்சவம் ஆறாம் திருநாள் உறையூரில் சேர்த்தி காணக் கண்கோடி வேண்டும் பெருமாள் தாயாரால் மட்டும் பெருமை பற்றதல்ல இவ்வூர் இது தவிர ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம் ஆழ்வார்களிலே ஒன்பதாவதாக அவதரித்த திருப்பான் ஆழ்வார் நிச்சுடாபுரி என்றழைக்கப்படும் உறையூரில்தான் அவதரித்தார் பெருமானுக்கு தினப்படி சென்று வீணை மீட்டி திருவரங்கநாதனை ஆனந்தப்படுத்துவார் ஓர் நாள் லோகசாரங்க முனிவர் இவரிடத்தில் அபசாரப்பட அதனால் ஸ்ரீரங்கநாதன் கோபம் கொண்டான் அவரை எழுந்துருளப்பண்ணி கொண்டு வந்தால்தான் நாம் கதவை தரப்போம் என்று திருவரங்கநாதன் கூறினார் லோகசாரங்க முனிவர் போனார் திருப்பானாழ்வாரை தன் தோள்களிலே ஆரோகணம் பண்ணிக்கொண்டு திருவரங்கநாதன் முன்னே கொண்டு வந்து நிறுத்த அவன் திருவடிகளை பிடித்தவர் அவனோடு சேர்ந்து வைகுந்தத்தையே அடைந்தார் அந்த திருப்பானாழ்வாரின் அவதார ஸ்தலம் இதே உறையூர்தான் பெருமாளால் பெருமை ஆழ்வாரால் பெருமை அடுத்து இராமானுஜருடைய சச்சிஷ்யர்களிலே ஒருத்தரான பிள்ளை உறங்காவில்லி தாசர் பொன்னாச்சியார் தம்பதிகள் சிறந்த மல்ல வீரர்களாக இருந்து இராமானுஜராலே திருத்தப்பட்டு பரமபக்தராக ஆனவர்கள் இராமானுஜரே அனைத்தும் என்றிருந்தவர் பிள்ளவுரங்காவல்லி தாசர் அப்ப கமலவல்லினாச்சியார் அழகிய மனவாளனாலே பெருமை அடுத்து திருப்பானாழ்வாராலே பெருமை அடுத்து பிள்ளவுரங்காவல்லி தாசராலே பெருமை இப்படி முப்புரி ஊற்றின திருத்தலமாக இந்த உறையூர் விளங்குகிறது முப்புறி என்னால் ஒரு விளக்கேற்றுகிறோம் ஒரு திரிபோட்டு திரி போட்டு ஏத்தினால் மெதுவே இறியும் இரண்டு புரிகளை திரித்தால் நன்கு எரியும் மூன்று புரிகளாக திரித்தால் நின்று நிதானமாக பழிச்சென்றெரியும் அதைபோல் பெருமானாலும் ஆழ்வாராலும் ஆச்சாரியராலும் பெருமை பெற்றிருப்பதுதான் உறையூர் உறையூருக்கு திருவரங்கத்தவர்களே அனைவரும் எழுந்தொழுவார்கள் ஸ்ரீரங்கத்தினுடைய உற்சவங்கள் என்னென்னவோ அனைத்து உற்சவங்களும் அங்கு முடிந்த பிற்பாடு உறையூரிலும் நடைபெறும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கைங்கிரபலர்களெல்லாம் எழுந்துள்ளுவார்கள் உள்ளூர் கமலவல்லி நாச்சியாரோடைய பரிகரம் அவளுடைய பக்தர்கள் அனைவரும் அனைத்து உற்சவங்களையும் செவனே நடத்துகிறார்கள் இப்படிப்பட்ட உரையுரை அடியார்கள் அனைவரும் சேவித்து திருமங்கையாழ்வார் பாடியபடிக்கு எம்பெருமானுடைய பேரழகிலே மயங்கி அவன் அனுகிரகத்தைப் பெற வேண்டும் நிச்சயமாக பங்குனி பிரம்மோத்சவத்தில் ஆறாம் திருநாளன்று உறையூருக்கு வந்து சேர்த்தி உற்சவத்தை சேவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும் கமலவல்லினாச்சியார் அழகிமணவாளன் திருவடிகளுக்கும் திருப்பானாழ்வார் திருவடிகளுக்கும் பிள்ளை உறங்காவல்லிதாசர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு விடைபெறுகிறேன்